ராஜாதி ராஜாவாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு இரையரசு வரட்டும் Your Kingdom Come வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 47 சகல ஜனங்களே கைகொட்டு தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தளிப்பார் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்திரளினார் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திருக்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பருசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஜனங்களுடைய பிரபுக்கள் ஆப்ரஹாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் இன்றைய மனப்பாட வசனம் மத்திய ஆறு பத்து உமது ஆட்சி வருக ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமக்கே Your kingdom come யுவர் கிங்டம் கம் பார் யுவர்ஸ் இஸ் த கிங்டம் த பவர் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று நாம் யாவரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் வெறுமனே நம்மை உற்சாகப்படுத்தவும் நமக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்காக அல்ல தேவன் எழுப்புதலை அனுப்புவது இல்லை அவரது நோக்கமெல்லாம் உலகம் உலகம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உலகத்திற்காக இறக்க தமது குமாரனை அனுப்பினார் உலகத்தை பாவத்திற்காய் கண்டித்து உணர்த்தி பாவிகளை எச்சகரிடம் நடத்த ஆவியானவரை அனுப்பினார் உலகம் எங்கும் சாட்சிகளாய் புறப்பட்டு செல்ல தமது நூத்தி சீடரை அன்று தூய ஆவியினால் நிரப்பினார் அவர் என்ன செய்தாரோ உலகம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது பிரதான முடிவான நோக்கம் வேஸ் நாட்டு எழுப்புதல் வீரன் ராபர்ட்ஸ் என்பவர் பதினெட்டு எழுபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை வாழ்ந்தவர் இப்படி ஜபித்தார் ஆண்டு சபையை வளைத்து உலகை ஆசீர்வதிய கடந்த கால எழுப்புதல்கள் பல அநேக மிஷனரி நற்செய்தி இயக்கங்களை பிறப்பித்துள்ளன ஆனால் எதல் ஆசீர்வாதங்களை தலைவர்கள் தீவிரமான நற்செய்தி பணிக்கு நேராக திருப்பி விடாததால் சீக்கிரம் அணைந்து போன துக்கமான எழுப்புதல் சரிதைகளும் உண்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிந்தை கோஸ்தைக்கு முன் தமது சீடரிடம் பேசியதெல்லாம் என்ன தெரியுமா இரையரசை பற்றியதே அப்போ சிலர் ஒன்றாம் மூன்றாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவாந்த திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படியானால் அவர் அவர்களோடு பேசிய முக்கியமான கருப்பொருள் இரையரசு விண்ணரசு தேவனுடைய ராஜ்யம் இயேசுவின் சிந்தையை தவறாய் புரிந்து கொண்ட அவருடைய சீடர்களோ அவரை பார்த்து ஆண்டவரே இக்காலத்தில அரசாட்சியை நீர் திரும்ப இசிற்க கொடுப்பீர் என்று கேட்டார்கள் எருசலேம் துவங்கி உலகின் கடைசி வரை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதால் தனிப்பட்டோருடைய போகும் ஆன்மீக ஆரசாட்சியைக் அரசாட்சியை அதை குறித்தே அவர் பேசுவதாக அவர்களுக்கு மறுமொழி அவர் கொடுத்தார் நற்செய்தி பேராணை விண்ணேகுதலுக்கு முன்னர் தான் கொடுக்கப்பட்டது இறுதிக்கட்டளையாக அவர்களை பார்த்து என்ன சொன்னார் புறப்பட்டு போங்கள் என்றார் எல்லா நாட்டினரிடமும் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க படைப்பு அனைத்தையும் சந்திக்க எல்லா சத்தியங்களையும் உபதேசிக்க அவரது அதிகாரத்தோடு அவரது சாட்சிகளாக பரசுத்தாவியின் வல்லமையோடு என்னாலும் அவர்களோடு இருக்கும் அவரது பிரசன்னத்தோடு எழுப்புதல் தன்னில் தானே முடிவடைவதில்லை அதன் முடிவு நற்செய்தி பணியாயிருக்கட்டும் உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் எதற்காக நன்றா இருக்கது என்று சொல்லி அப்படியே அனுபவித்துக் கொண்டு போவதற்கு பாவகருக்கு அது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் இதுதான் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் தாவியதின் ஜபம் நமக்கு ஏன் எழுப்புதல் தேவை நாம் இன்னும் சரிவர அறியாததே எழுப்புதல் தாமதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன் நற்செய்தி பணியில் முடிவு பெறாத எழுப்புதலும் எழுப்புதல் இல்லாத நற்செய்தி பணியும் வீண் என்றே நான் சொல்லுவேன் எனது மனைவி டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி அவர்கள் ஒரு பாடல் ஏற்றி பாடியுள்ளார்கள் அதை நான் இங்கு பாட முயற்சிக்கிறேன் அல்லே லுயா அல்லே லுயா பாடுங்கள் அல்லே லூயா அல்லே பாடுங்கள் அல்லே லூயா பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் பார்வத பூமியில் பாடிக்கொண்டாடுங்கள் தந்தானே மாநிலங்கள் தந்தானே அல்லே தந்தானே மாநிலங்கள் தந்தானே அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா பாடுங்கள் அல்லே லூயா அல்லே உமது ஆட்சி வருக ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமக்கே எங்கள் மகா தேவனே உம்முடைய குமாரனா ஏசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் அமைக்கப் போகிற ஆயிரவருடைய அரசாட்சிக்காகவும் நெடுகவே நித்திய நித்தியமாய் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் மன்னாதி மன்னனாய் தேவாதி தேவனாய் அவர் இருக்க போகிறார் அவரோடு கூட நாங்களும் அரசால போகிறோம் என்ற இந்த வெளிப்பாட்டிற்காக இந்த ஒரு நாளை எதிர்நோக்கியவர்களாக நாளிலே கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்லுவேன் வாழ்த்தி உம் பொற்பாதம் பணிகிறோம் கர்த்தாவே எழுப்புதல் உயிர் மறுமலர்ச்சி ஆசீர்வாதங்கள் அருள் மாறி இவை செல்லும் நாங்கள் இவை எல்லாமே பாவிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களும் உடைய மந்தையில் கூட்டங்கூட்டமாக சேருவதற்காகத்தான் என்பதை மறந்து விடாதிருக்க உதவி செய்யும் நோக்கத்தை மறந்து இடையிலுள்ள ஆசீர்வாதங்களிலே மெய்மறந்து நாங்கள் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை தவற விட்டு விடாத விடின்றி எங்களை காத்துக்கொள்ளும் எங்கள் ஊரை எங்களுக்கு தாரும் எங்கள் மாவட்டத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் மாநிலத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் நாட்டை எங்களுக்கு தாரும் இந்த உலகத்தை எங்களுக்கு தாரும் அதை உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனு உள்ள பிதாவே ஆமேன்